சச்சிதானந்த விஷ்வோத்தியேத்தாத்தய விநாய்ஷா வய நுமிர உம சுய பசியே பாகவிப்பாரி ந ராஜா இப்படி கேள்வி கேட்டார் அதாவது இந்த ஸ்தூலதீயர்கள் அதாவது ரொம்ப லௌகிக விஷயங்களில் மனசை செலுத்தக்கூடிய ஜனங்கள் மனசில் பக்குவம் இல்லாத ஜனங்கள் இந்த மாயையில் நம்ம சிக்கிக்கொண்டிருக்கிறோம் என்பதையே அறியாதிருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அவர்கள் எப்படி கரையேறுறது மாயையிலிருந்து அவர்கள் எப்படி கடக்கிறது அதுக்கு எதாவது வழி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார் பக்திக்கு வேறாக வேற ஏதாவது சாதனம் இருக்கா அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட கேட்டார் அதை விட்டால் வேற சாதனம் இல்லை இருந்தாலும் அவர் கேட்டதுக்காக இந்த பிரபுத்தர் என்கிற மற்றொரு யோகி அந்த யோகியானவர் நவயோகிகளில் இந்த பிரபுத்தருங்கிற யோகியானவர் பேசுகிறார் முதல்ல வைராக்கியத்தை அடைஞ்சு குருகிட்ட போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நாலு ஸ்லோகங்களில் சொல்கிற மிதுனீச்சாராம் கர்மாணி ஆரம்பமானானாம் நிறுணம் துக்கஹத்தை சுகாயச்ச பாக்க விபர்யாசம் பசியேத் அப்படி அண்மையம் பண்ணி புரிஞ்சுக்கணும் மிதுனீச்சாரி நாம் நிறுணம் தாய் தந்தையர்களுடைய இணைப்பால் தோன்றுகின்ற மக்கள் அப்படின்னு அர்த்தம் அல்லது ஒரு செயல்களை செய்யணும்னா சில பேர் சேர்ந்து பண்ணவேன் இருக்கும் தனியாகவும் பண்ணலாம் அந்த அர்த்தத்தையும் கொண்டு வரலாம் இதில் மிதுனீசாரினாம்கிறதுக்கு மிதுனீபூய பிரவர்த்தமானானாம் என்று ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணுறார் ஆக மிதுனீசாரினாம் கர்மாணி ஆரபமானானாம் கர்மத்தையெல்லாம் தொடங்குகின்ற மக்களுக்கு துக்ககத்தை சுகாயச்ச துன்பத்தை அழிப்பதற்கும் இன்பத்தை கொடுப்பதற்கும் பார்க்க விபரியாசம் அந்த கர்மா பக்குவப்பட்டு அந்த கர்மா பண்ணின கர்மாவுடைய பலன் அது பக்குவப்பட்டு வெளிப்படுறது அதை பார்க்க வேண்டும்ங்கிற அந்த கர்ம எப்படி ஏற்படுறது மக்கள் செயல் புரிகின்ற மக்கள் தங்களுடைய தங்களுக்கு துன்பம் வராமல் இருப்பதற்கும் இன்பம் அடைவதற்கும் செயலின் விளைவுகள் எவ்வாறு நடக்கின்றன என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும் எங்கேயாவடத்துல சிந்தனையை தொடங்கி ஆகணும் கேள்வி என்ன ஜனங்களெல்லாம் லௌக்கிக விஷயங்கள்லேயே கிராஸ் லெவல்லையே திங்க் பண்ணுகிறார்களே பருப்பொருள்களிலேயே மனசு நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்களே நுண்மையான விஷயங்கள் அவர்கள் மனசை செலுத்தாததுனால அவர்கள் எப்படி இந்த மாயையை கடக்கப் போகிறார்கள் என்பது அவருடைய கேள்வி அனா இவர் என்ன சொல்றார் இதை சிந்திக்கணும் கர்ம பலன் என்னங்கிறத எல்லாரும் யோசிக்கத்தான் வேணும் அப்படின்னு தொடங்கியிருக்கிறார் பிரபுத்தங்கிற யோகியானவர் அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் மனமார்ந்தரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்